எல்லாவற்றுக்கும் மேலே படைத்த அல்லாவிற்கு தான் மரியாதை அதிகம் அதிகம் கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் அவன் இவன் என்று மரியாதை இல்லாத வார்த்தையில் அழைப்பது சரியா விளக்கம் தகவல் இது பொதுவாக முஸ்லீம் அல்லாதவங்க கேட்குற கேள்வியாக நான் சகோதரர் கேட்குறாரு அல்லாவை அவன் இவன் என்று அழைப்பது மரியாதை குறைவு அல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம தமிழில் தான் அவன் இவன் என்றால் மரியாதை குறைவு அவர் இவர் என்றால் மரியாதையான வார்த்தை அவர்கள் இவர்கள் சொல்லி ப்ரூரலில் சொன்னால் இன்னும் மரியாதையான வார்த்தை இதெல்லாம் நம்ம தமிழுக்கு தான் அரபியில் வந்து அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒருத்தனை பார்த்து நீனு சொன்னா மரியாதை குறவு ஆனால் நீங்கள்னு சொன்னா நீங்கள் சொன்னங்க ரொம்ப மரியாதை அப்படிதான் நம்ம தமிழ் வச்சிருக்கோம் ஆனால் அரபியில் வந்து அப்படி கிடையாது அந்த அப்படின்னா சாபகல் ரசுல்லாவை பார்த்தா அன்ப்தான் சொல்லுவாங்க சாபகல் ரசுல்லாவை பார்த்தோம் அந்த சொல்லுவாங்க தன்னுடைய மகனை பார்த்தோம் அன்தன்தான் சொல்லுவாங்க அப்ப அங்கே மரியாதை குறவுன்னு கிடையாது எல்லாமே ஒரே வார்த்தை அந்த அடிப்படையில் தான் ஹுவ அப்படின்னா அதற்கு அவன் சொல்லலாம் அவர்னு சொல்லலாம் எப்படிதான் சொல்லலாம் சரி நம்ம தமிழ்ல ஏன் அவன் அல்லாவை அவன் இவன் சொல்றாங்க அவர் இவருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா அவன் என்பது அல்லாஹுடைய ஒருமையை குறிக்கும் நம்ம சொல்றோம்ல ஒருமையில பேசுறவளோ வச்சுக்காதே அவன் இவன் சொன்னாங்க ஒருமையில பேசுறேன் அப்படிங்குறோம்ல அப்ப அல்லா ஒருவன் அந்த ஒருமையை உறுதிப்படுத்துவதற்காக அவன் இவன் சொல்றமே தவிர அது மரியாதை குறையாத வார்த்தை அல்ல இல்லைன்னா நீங்க சங்க கால தமிழ்ல பார்த்தீங்கன்னா பாரதி சொன்னான் அப்படிங்குவாங்க கேட்டீங்களா சுத்தமான தமிழர் பேசுகிறது பாரதி சொன்னான் அப்படின்னா பாரதி மரியாதை குரம் பேசின அர்த்தமா வள்ளுவன் கூறினான் அப்படிங்குவாங்க அவனா திருவள்ளுவர் மோசமாக பேசின அர்த்தமா அப்படி அல்ல நம்ம புழக்கத்தில் பொதுமக்கள் புழக்கத்தில் அவன் இவன் சொல்லு ஒருமையா சொல்றது அது மரியாதை குரோன்னு ஆகிப்போச்சு ஆனால் இலக்கணப்படியோ அல்லது மற்ற விஷயங்கள் படியோ அவன் இவனு சொல்லி மரியாதை குரவானது அல்ல ரெண்டாவது அல்லாவை அவன் இவன் என்று சொல்வது தான் ஒருமையை அவனுடைய வகதானியத்தை அல்லாஹ் ஒருவன் என்பதை உறுதிப்படுத்தும் அதனால் அவன் இவன் சொல்லப்ப